சத்குரு ஸ்வாமிக்கு ஜெய் குரு கிருப்பியால் கற்கபாகுரம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா நாற்பத்தி ஆறாவது அத்தியாயமோ நாற்பத்தி ஏழாவது அத்தியாயமோ ரெண்டு மூணு தடவை நான் வந்து அடியான் வந்து ஞாபகப்படுத்தின படுத்தினேன் அந்த அதாவது கிருஷ்ண பக்தி அதிகமாக ஈடுபட்டு கொண்டு இருக்கிறவர்களுக்கு விடாமல் தொடர்ச்சியாக கேட்கணும்னு அப்பப்போ சொல்லி சொல்லிட்டுருந்தேன் அந்த எல் பதினொன்று எண்பத்தி மூணு அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு இந்த நாற்பத்தி ஆறாவது தியாயம் ஆரம்பிச்சுது அதில் உத்தவரும் நம்ம நந்தகோபரும் யசோதாவும் அவர்களை வந்து சமாதானப்படுத்துறது அந்த விஷயம் கோகுலத்தை பற்றி சொல்லப்பட்டது விஷயம் எல்லாம் இல்லை கண்ணன் விஷயம் தான் ஆனா கண்ணன் அங்க இல்லை பிரத்யக்ஷமாக கண்ணன் இல்லை சம்பந்தப்பட்டதையும் கண்ண சம்பந்தமான பக்தர்கள் உத்தர் வந்து வாட்சல்ய பக்தர் வாட்சல்ய பக்தி தான் யசோதியை அந்த கோபுரம் சொல்லலாம் பிரேம பக்தியும் சொல்லலாம் எல்லாம் சொல்லலாம் இப்ப இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம் மைத்திரியானா கூட பேரு தான் இருந்தார அப்படி இல்லை உத்தவர் அப்படிப்பட்ட வசத்தியான க அது ஒம்பது எபிசோட அதாவது ஒம்பது ஆடி நாட்களில் வந்தது அடுத்தது எல் லெவன் நைன்டி ஒன்லேருந்து இந்த டுவெல் ஜீரோ ஃபோர் இப்போ அந்த நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்தையும் சொல்லியாச்சு இதில் தான் கோபிகளுடைய பரம பிரேம பக்தி இங்கே யார் இருக்கார்கள் இங்கே இருக்கிறது உத்தவரம் கோபிகை விடம் கிருஷ்ணன் முன்னால் சொன்ன மாதிரி அது வந்து யசோதானந்த கோபுர குத்தவர் உத்தவர் காமன் யசோரானந்த கோபுரம் அங்கே ஒன்றும் இங்கே வந்து கோபிகள் இதை பேசப்படுறது விஷயம் அத்தனையுமே கிருஷ்ணனை பற்றி கிருஷ்ணனை ரெண்டு பிளேனில் பார்க்குற ஒன்று பரமாத்மா பிளேனில் பார்க்குறது ஒன்று இன்னொன்று கோபிகள் தங்களுடைய பத்தி மாதிரி அப்படி பார்த்தார்கள் அவர்கள்லாம் நந்தகோபுர யசோதியும் தன்னுடைய குழந்தையாக பார்த்தார்கள் இங்க உங்களுக்கு முன்னால் இப்போ பார்த்து தொடர்ச்சியாக கேட்டு வந்தவர்களாக இருந்தாருன்னா ஒழுங்காக கேட்டு இருந்தால் ஒவ்வொரு அவர் கந்தத்தில் அம்பரீஷ சரித்திரம் பார்த்தோம் அந்த துர்வாசர் உலகம் எல்லாம் சுற்றிட்டு கடைசியில் வைக்குண்டத்துக்கு போகிறார வந்து வைக்குண்டத்துல அந்த சிவன் நாராயணன் உபதேசம் பண்றாரு அவருக்கு அப்போ என்ன சொல்றார் அகம் பக்தபராதீனாக அஸ்வதந்திர யுவத்வஜம் வந்து சுந்திரன் இல்லாத மாதிரி பரதந்திரன் மாதிரி இருக்கிறேன்னு சொல்லி பக்தனை பராதீன்னு சொல்லிட்டு மூணு ஸ்லோகம் இப்போ சொல்ல போகிறேன் உங்களுக்கு சொல்லதுக்காக புரியதுக்காக ஏ தாரகார புத்திராப்தான் பிராணான் வித்தமிமம் பரம் ஹித்வாமாம் சரணம் யாதா கதம் தாம் தியூ யா இவர்கள்லாம் இது வந்து அந்த அம்பரீஷ உலகத்தில் இங்கே இருக்கக்கூடியது அம்பரீஷராஜா அவனுடைய தாசிய பக்தி அந்த பக்தி இருந்தது அப்படிப்பட்ட பக்தர்கள் எல்லாருமே அவர் வீடு வாசல் குழந்தை கொட்டி ராஜ்யம் சுகம் சொத்து சுகம் எல்லாவற்றையும் இதத்தையும் ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் பிராணங்களையும் விட்டு என்னை சரணமடைந்தார் அவர்களை எப்படி விடுவேன்னா மை நிர்பத்தகையாக சாரவகா சமதரிசனாக வசீக்குருவந்தி மாம் பக்தி சத்ரியா சத்பதிங்கே தான் இந்த இடத்துல வரக்கூடியது சத்ரியகா சத்பதி கேதாங்கிற வார்த்தை தான் இப்போ நான் இன்னைக்கு ஆரம்பிக்கோறதுக்கு உண்டான ஒரு வாக்கியம் அதுதான் அங்கே சொல்றதுக்காக உண்டு அப்போது எங்கிட்ட அப்படியே ஹயத்தைத்தை மனசு புத்தின்னு முட்டதுனால சாதுக்களவர்கள் சமதரிசனாக ஆனால் எப்பவுமே எல்லாவற்றிலையும் இருக்கக்கூடிய அந்தராத்மாவாக பார்ப்பது ஒன்று பிரம்மதரிசனம் சொல்கிறது உண்டு அவர்கள் வந்து என்ன பண்ணுறார்கள் ஒரு சத்பதியை ஒரு சத்ரியானவள் ஒரு அதாவது நல்ல அநோன்ய தம்பதிகள் இருக்கார்கள் அதில் வந்து அவள் பரம பதிவிரத்தன் அவர் வந்து சுத்தமானவர் அந்த பதியை எப்படி அந்த பதிவிரத்தை தான் இருப்பாளோ அப்படி என்ன சத்பதியாக இருந்து கொண்டு சத்ரி எப்படி பதிப்பாளோ அப்படின்னு சொல்கிறார் அப்போ என்ன என்ன அப்படி வசீக்குர்வந்தி என்ன அட்ராக்ட் பண்ணுவார் சாருபோகுதியம் வக்கியம் சாரு உணாகுதையும் தொகம் மதர் நத்தீன ஜானந்தி நாகம் தேபியோமனாக அப்படின்னு சொல்லுவார் இந்த இடத்துல இது இந்த பஜன சம்பிரதாயத்தில் சாது சாதுக்களை பற்றி பாட்டு வரும் அதுக்கப்புறந்தான் முதல்ல தோடை மங்கலம் அப்படியெல்லாம் வரும் குருக்கீர்த்தனால் வரும் சாதுக்களை பகிர்ந்து வரும் நாம நாம பிரபாவம் வரும் அதுக்கப்புறம் வேறு அஷ்டபதி வேறு இப்படி சம்பிரதாய மாறும் அந்த சாதுக்களுக்கு சொல்ல போது இந்த ஸ்லோகத்தை முக்கியமாக சொல்வார்கள் என்ன சாதுவோ ஹதயம் மக்கியம் சாது நாம் ஹதயம் தொகம் மதன்யத்தே என்னுடைய ஹிருதயத்தில் இருப்பவர்கள் சாதுக்கள் சாதுக்கள் ஹிருதயத்தில் இருக்கிறவர் நான் என்ன அப்படி நான் அவர்களை விடுவதில்லை அப்படின்னு அங்கே சொல்வார் அந்த தான் இங்கே அப்போது இங்கே கண்ணன் நேற்றுக்கு பார்த்ததுலேயும் சேர்த்து பார்த்தான் பரம புருஷன்னு ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கத்தில் ஒரு இடைத்திறுவனாக இடைத்திறுவனாக அந்த நந்தகோபுரம் யசோரியும் அவரை வந்து லாலனை பாரண அப்படி அப்படியெல்லாம் செய்தார்கள் அதே நேரத்தில் அவர்கள் வந்து பரம சுகத்தை அடைந்தார்கள் எந்த சுகத்தை பிரம்ம சுகத்துக்கு சமமாக அந்த மாதிரி தான் இங்கே வந்து இந்த ஸ்திரீகள்லாம் வந்து அவரவர்கள் வந்து சஸ்திரீ சத்பதிமியை தான் இவரை வந்து சத்பதி இவர்கள்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவர்களும் அந்த தண்டக்காரண்ய ரிஷிகள் இவர்களுக்கு பத்தி யார் அந்த பரமாத்மா அப்போது அந்த பரமபுருஷனோட இவர்களுக்கு வந்து அந்த ஒரு ராசலீலை மூலமாக அவர்களுக்கு ஏற்பட்ட அங்கசங்கமெல்லாம் இருந்ததே அது வந்து வெளிப்பார்வைக்கு தோஷமாக இருக்கிறா போல இருந்தாலும் ஆனால் தோஷம் இல்லை சஸ்திரியாக சத்பதி மீதாக தோஷம் எல்லாம் கிடையாது அப்படி இருப்பப்பட்ட அந்த ஸ்திரீகளான கோபிகைகளான ச அதாவது எப்படி பத்தியவிரதைகள் எப்படி தன்னுடைய கணவனை வேறும் அப்படி அந்த பரம புருஷனை தவிர கிருஷ்ணனை தவிர எந்த சிந்தனையும் இல்லை அப்படிப்பட்ட அவர்கள் எங்கே பரமாத்மாவும் கிருஷ்ணன்ட்ட இப்படி வேறு போன பக்தி எங்கே இதைத்தான் கடைசியாக நேர்த்திக்கு பார்த்துரு அப்படி ஈஸ்வரன் வந்து படித்தவனோ படிக்காதவனோ தெரிஞ்சவனோ தெரியாதவனோ அவன் வந்து புத்திசாலியோ இல்லையோ இப்படி இருந்தாலும் பக்தி செலுத்தவர்களுக்கும் அவ மாதிரி க்ஷேமத்தை கொடுக்குறான் எல்லாம் அதாவது எப்படின்னா அடையின்னு சொன்னதுனா விடாமல் சொல்லுவேன் அதை வந்து அந்த யஜபக்தி உத்தாரணத்தில் அரை ஸ்லோகத்தில் என்ன சொல்வது ரேமே கோ கோப்ப கோபீனாம் ரமையன் ரூப வாக்கு கிருத்தைகள் எல்லா அடங்கி போடு அந்த கோகுலத்திலையும் பிருந்தாவனத்திலையும் சராசரங்களான சர்வ ஜீவராசிகளையும் சர்வ ஜீவராசிகளையும் கண்ணுக்குட்டியாட்டம் ஒரு சின்ன ஒரு குரங்கு பூன மா கண்ணுக்குட்டியும் பசுமாடு வயசானவர்கள் சின்னவர்கள் இளைஞர்கள் கோபர்கள் கோபிகள் எல்லாருக்கும் அவனுடைய ரூபத்தாலையும் வாக்காலையும் அவனுடைய செயல்களாலையும் லீலைகளாலையும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி ஆனந்தப்படுத்தி பிரம்மானந்தத்தை கொடுத்தான் அது மேல் விஷயத்தில் கீழ் விஷயத்தில் சொந்தத்தை கொடுத்தான் கொடுத்தான் இல்லையா அப்போ அசட்டிட காலத்தில் இந்த கிருஷ்ணனுடைய புஜதண்டங்களால் அப்படியே கழுத்தில் ஆலிங்கனம் செய்யப்பட்டதும் அதனால் எங்களுடைய மனோரத்தங்கள்லாம் பூர்த்தி அடைந்த அந்த கோபத்திரிகள் விஷயத்தில் என்ன பிரசாரம் அதாவது அனுகிரகம் அந்த அனுபவம் ஆனந்தானுபவம் இடைஞ்சதோ அது வந்து பகவத் அங்கமான மார்புல ஏகாந்த பக்தி கொண்ட பிரேமை கொண்ட அந்த மா லக் லக்ஷ்மி தேவியாக இருக்காரு அந்த கௌ இதுக்கு இந்த அந்த அகல்களேங்கிற இருக்கார்களே அவ்வளோத்தையும் அந்த அந்த திலமா வசிக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரு கூட கிடைக்கலையே அந்த தாமரச புஷ்பம் அதாவது தாமரை புஷ்பத்தினுடைய கந்தம் இருக்கும் இது வந்து துரலோக ஸ்திரீகளுக்கு அதாவது தேவலோக ஸ்திரீகளுக்கு உண்டு தேவலோக ஸ்தீகளுக்கே என்னன்னா மா பார்வதி ப இதெல்லாம் இருக்காதா இல்லையா அதனால் இந்த பா சைட் பை சைடு இது சைட்டில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த டிவியில் சினிமாவில் மற்ற விஷயங்கள்லாம் காமிக்கிறது தான் சத்தியம்னு நினைக்காதீங்க ஏதாவது இந்த பரமேஸ்வரனுடைய சரி பாதியாக இருக்கக்கூடிய பார்வதி தாயாருக்கும் கூந்தல்ல மனம் இல்லை அப்படின்னு நக்கீரன் சொன்னதாக வந்ததுன்னா அவன் வந்து இதுக்காக சொன்னது அந்த ஆக்டருக்காகவும் அவர்களுக்காகவும் திருச்சி செய்யக்கூடிய விஷயம் சினிமாவில் காமிக்கிறது கண்டிப்பாக உண்டு பாகரத்துலேயே ரெண்டு இடத்துல ரெண்டு மூணு இடத்துல நான் ரெண்டு இடத்துல நான் வந்து இது காமிப்பேன் அதனால் இந்த சாதாரண தேவதாஸ்திரிகளுக்கே மனம் இருக்குன்னா பார்வதி தாயாருக்கு பராசக்தி இருக்காத ஐத்திகாரத்தனமான ஒரு விஷயம் ஆனால் நம்ப நான் நம்புறதில்லை நான் எந்த விஷயத்தையும் அந்த டிவிலையும் சினிமாவிலையும் நம்புறதில்லை அப்போது அதெல்லாம் இதை பிரமாணம் எடுத்துக்கணும் நான் இப்போ சொல்கிறதுக்க விஷயங்களுக்கே ஒன்றுக்கும் பிரமாணம் இல்லாமல் சொல்கிறது இல்லை அப்போது அப்படிப்பட்ட காந்தி கொண்ட சொர்க்கலோக ஸ்திரிகளுக்கு ஏற்படலையே அந்த பிரேமம் இது கிடைக்கல பிரசாரம் கிடைக்கலையும் அதாவது அந்த மகாலட்சுமி தயாருக்கும் இந்த சொர்க்குலோ அஸ்திகளுக்கும் இவர்களுக்கு கிடைத்த அந்த ஒரு ஆனந்தம் பிரம்மானந்தம் கிடைக்கலையும் அந்த என்னன்னா ஈஸ்வர பிரசாதம் மட்டும் மேன்மைக்கு காரணமாக ஜாத்தியோ ஆச்சாரமோ ஞானமோ காரணமாகாது ஈஸ்வர பிரசாதத்திற்கு பக்தி நா சிறந்த சாதனம் அதுதான் இங்கே காண்பிக்கிறார் கோபிகளுடைய பாக்கியம் இருக்கட்டும் நான் வேண்டது என்னங்கிற சொல்கிறார் எந்த கோபி அஸ்திகள் விடுதற்கு விடுவதற்கு முடியாத அவர்களுடைய குழந்தைகள் அப்புறம் தகப்பந்தாயர்கள் மற்ற பந்துக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டும் ஆரியருடைய மார்க்கமான அதாவது சாதாரணமான லௌகீகமான மார்க்கம் அந்த சாதாரண தர்மத்தை விட்டுட்டும் தேடப்படக்கூடிய அந்த முக்குந்தனான முக்தி கொடுக்கூடிய கிருஷ்ணனுடைய வழியை அடைந்தார்களோ அவருடைய சரண அடைகிறது எது இந்த புதர் கொடி ஓஷதி செடி இதெல்லாம் எதாவது அதில் ஒரு பிறப்பி கடுக்காரது தான் வெங்கடசூப்பையார் பாடினதையும் புல்லாய் பிறவி தருவன் அப்படி இருக்கும் அப்படிப்பட்ட பகவான் கிருஷ்ணனுடைய இந்த சரணார் விந்தமானது இந்த தேவியார் ஸ்ரீதேவியார் மகாலட்சுமி தேர்டாலும் ஆப்தக்காமர்கள் அதாவது அடைய வேண்டியதுன்னு ஒன்றும் இல்லை அப்படிப்பட்டவர்கள் ஆத்மாராமர்கள் அவர்கள் வந்து ஆத்மானந்தத்திலே இருக்கக்கூடியவர்கள் அவர்களாலையும் யோகேஸ்வர்களாலையும் பிரம்மாதிரிகளால் கூட மனசில் மட்டும் வெற்றி பூஜைக்கப்பட்டதும் அப்படிப்பட்ட வந்து ராச மண்டலத்தில் தங்களுடைய மாதிர சரீரத்தில் வைக்கப்பட்ட அந்த சரணார் விழுந்து அவர்கள் வந்து ஆலிங்கனம் செய்து கொண்டு எந்த தாபத்தை போக்கிக் கொண்டார்களோ திருவித தாபா சீஹார ஏ குரு பாயன் சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட தாபங்களை விட்டார்களோ அப்படி அவருடைய ஹரிக்கதையினுடைய கானமானது இந்த மூன்று லோகத்தையும் பரம பரிசுத்தமாக்கிறதோ அப்படிப்பட்ட அந்த அந்த கோகுலத்தில் ஸ்திரீகளுடைய பாது தூளிகளை அடிக்கடி நமஸ்காரம் பண்ண தான் சொன்னார் வந்தேன் அந்த ஸ்ரீ நாம் பாதுகாப்பு விட்டதான் யாசாமரி ரோக்கியனும் புனாதி பௌனத்தையும் கோபி கோபியோ நமஸ்ட் சொன்னது இதுதான் அப்படிப்பட்ட அந்த கோபிகா ஸ்திரீகளுடைய பாத தூளி எங்கெங்கெல்லாம் பட்டிருக்கும் அந்த புல்லா பிறவி கிடைக்கணும்னு சொல்லி அப்படிப்பட்ட அவருடைய அடிக்காரிய கானமானது இந்த மூன்று லோகத்தையும் எப்படி பரிசுத்தமாக்கிறதோ அந்த அவர்களுடைய பரவோலியை நான் அடிக்கடி நமஸ்காரம் பண்ணுகிறேன்னு சொல்லி அப்படி வந்து சொன்னதையும் இவர் சொல்கிறார் இப்படியும் அதுக்கப்புறம் உத்தவர் கிளம்பிட்டார் கோபிகள்டையும் யசோதையிட்டையும் இந்த கோபர்ட்டையும் விடைபெற்று கொண்டு அவர்கள்ட்ட கேட்டுக்கொண்டு தேரில் ஏற போதும் பலவிதமான காணிக்கைகள்னால் அவரவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் பிரத்யேகமாக கிருஷ்ணன்ட்ட ஒரு கனெக்ஷன் உண்டு அந்த பிரத்யேகம் கனெக்ஷன் உண்டு அந்த கணெக்ஷன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து அவர் வந்து வரார் அப்ப வர போதும் அவரை எல்லாம் பார்த்து கண்ணில் ஜெலத்தை விட்டு பிரேமையோட பேசுறார்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் எங்களுடைய மனோவருத்திகள் மன சிந்தனைகள்லாம் கிருஷ்ணனுடைய சரணாரிந்தத்தை பற்றியே வார்த்தைகள் அவனுடையும் நாமங்களை சொல்றாப்பு இருக்கும் சரீரம் அவனுடையும் நமஸ்காராதிகளே ஈடுபட்டதா இருக்கும் கர்மங்கள் மூலமாக அடி எனக்குன்னு தெரியும் எனக்கு கர்ம கணா சுத்துகிறோம் சுழலைப்படுகிறோம் லௌகீகமாகவும் தெய்வீக விஷயத்திலையும் சுத்தப்பட அப்படி இருக்கிற போதும் எப்பொழுதுமே எங்களுக்கு ஈஸ்வரத்தியால எங்கே பிறவு ஏற்பட்டாலும் அப்படிப்பட்ட மங்கள அனுஷ்டானங்களிலும் தானங்களையும் ஈஸ்வன் அதனாலையும் அடையப்படக்கூடிய அந்த ஈஸ்வரனான கிருஷ்ணன் பக்தி ஏற்பட வேண்டும் அதுதான் ஒரு சக்தியான விஷயம் மனசோ விற்தியுனோ கிருஷ்ணபாலாம் புதாசியாக பாச்சோபிதாயினான காயாக தற்போனாதிஷம் கர்மபிகி பிராமியமான நெக்க்வாபீஸ்வரையா மங்களாச்சிரியானி ரத்தி நான் கிருஷ்ண ஈஸ்வரன் சொல்லி அப்படி வந்து ரத்தி கிருஷ்ண ஈஸ்வரன் அதுதான் சொன்னார் முன்னால் அம் அம்பரீஷனுடைய சரித்திரத்துக்கு அம்பரீஷனுடைய பக்தி அது ஒரு லெவலில் இந்த பக்தி வேற ஒரு லெவல் அதுன்னு தெரிஞ்சுக்கணும் அது புரிவதற்காகப்பட்டராமனுக்கும் எல்ல கோகுலவாசிகளுடைய பக்தி அதிசயத்தை காமிச்சு மகாராஜ கொடுக்க வேண்டிய காணிக்கை எல்லாம் கொடுத்து அப்படி திரும்பி வந்து அப்படி கோபிகை நமஸ்காரம் பண்ண கிருஷ்ணன் சந்தோஷப்படு ஆனந்தித்து அவனுடைய இன்டர்னல் அஜெண்டா திரு அவனுடைய ரகசியமான இன்டர்னல் அஜெண்டா அப்புறம் சந்தேகம் அப்படி ஒரு கிருஷ்ண பக்திகள் இருக்கிற ஏதோ ஏதோ யதாசக்தி எதாவது பற்றி சொன்னோம் மேலே பார்ப்போம் ஆரம்பித்து முதலஞ்சு ஸ்லோகம் சொல்லியாக்கி அந்த அர்த்தத்தை பார்ப்போம் நாற்பத்தி எட்டாவதுலேருந்து மேலே பார்ப்போம் அது இப்படி நாற்பத்தி எட்டாவதுல ரெண்டு பேருக்கு அனுகிரகம் பண்ணார் அந்த சைரந்திரிக்கும் அக்ரூர்த்தும் இப்படி சர்வாத்மாவும் சர்வஜினா இருக்கூடிய கிருஷ்ணபவன் வந்து சைரந்தினுடைய அவளுடைய வேர்கனவே சொல்றாரு முன்னால சந்தனத்தை புத்திரத்தை பிடித்தா பாய் பாப்பா பாப்பா நம்ம வீட்டுக்கு போறோம் அப்படின்னு நம்ம அப்படிப்பட்ட சைரந்தினுடைய விருப்பத்தை தெரிந்து கொண்டும் அதனால ஒரு ஆசையான தாபமடைந்த அந்த சைரந்திரிக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக அவர் வந்து அவள் வீட்டுக்கு போறார் அங்க வந்து விலையுறந்த வத்துக்களால் நிறைய பெற்று இருக்குங்க சுகஸ்தானங்கள் இருக்கு முத்து சாரங்களாலையும் கொடிகளாலையும் மேல் கட்டுகளாலும் படுக்கைகளாலும் விதானங்களாலையும் ஆசனங்களாலையும் அப்படியே அலங்கரிக்கப்பட்டிருக்கு விதானங்கள் கொடி மேலே வந்து பத்தாக்கை எல்லாம் இருக்கிற அப்படி இருக்கும் வாசனை மிகுந்த தூப்பங்களால் வாசனை மீது தூப்பங்களாலாம் போட்டிருக்கும் ஏற்றி வைக்கப்பட்டது மாலைகளாலையும் சந்திரங்களாலையும் அலங்கரிக்கப்பட்டு அப்படி தன்னுடைய கிரகத்திற்கு வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கூடிய அந்த கிருஷ்ணனை பார்த்து இந்த உடனே ஆசனத்தை விட்டு பரபரப்பாகி உடனே எப்படி முறையா வரவேற்கணுமோ அப்படி பக்கத்தில் போய் கிருஷ்ணனும் அவள் தோழிகளோடு கொடுத்து அந்த கிருஷ்ணனை உபசாரம் பண்ண அப்படியே உத்தவரும் அவளால் உபசரிக்கப்பட போயிருக்கார் தரையில் உட்கார் ஆமா அதாவது அது அதாவது ஒன்று கொடுத்துருக்கார் வந்து கண்ணன் பெரியவன் தெரியும் அவனுக்கு ஒன்றும் முப்பதானம் போயிட்டு வந்திருக்கான் இப்போ தான் இதுக்கு போயிட்டு வந்திருக்கார் கோந்தாவன் தெரியும் கொடுத்ததை ஏற்றுக்கொண்ட மாதிரி கையாளத்தோட்டோடு கீழே உட்கொண்டார் கிருஷ்ணனும் உலக நடி நடவடிக்கை லோகா சரித்தானத்தை உலகத்தில் லௌகிகமான விஷயங்களை அனுசரணம் பண்ணி விரைவாக வெளிவந்த படுக்கையில் உட்கார்ந்தார் அப்போ அவள் வந்து ஸ்நானம் சந்தனை பூசி விட்டது ப ஆடை ஆபரணம் மாலை சுகந்த தாம்பரம் ருச்சிகரமான ஒரு பானங்கள் இப்படி இவைகளால் அலங்காரம் பண்ணப்பட்ட சுகானுபவமாக செய்யப்பட்ட சரீரத்தை கொண்டவர்களாக இருந்து கொண்டும் ஞானத்தோட கூடி வந்து அழகான கடைக்கண் பார்வையோடு கிருஷ்ணன் பக்கத்தில் வந்தாள் வந்தாள் மேலே பார இங்கே வந்து விவரமான அர்த்தத்தை பார்ப்போம் என்ன சொல்கிறார் சுக்கபிரம்மரிகள் சொல்கிறார் இப்படி பரீட்சது இப்படி எல்லாருக்கும் ஆத்மாவாகும் அந்தரியாமியாகும் எல்லாம் தெரிஞ்சவனான அந்த கண்ணன் பகவான் கிருஷ்ணன் அந்த இது ஆசையோடு இருக்கக்கூடிய காம தாபத்தோடு இருக்கக்கூடிய அந்த கூனி சைரந்திரி அந்த வேல்டு பூட்டியாயிட்ட அவர் தான் அவருடைய விருப்பத்தை தெரிந்து கொண்டும் அதை வந்து நிறைவேற்றுவதற்காக உத்தவரோடு அவர் வீட்டுக்கு போகிறார் உத்தவரோடு போகிறார் ஒரு டெஸ்ட் தான் அதாவது எப்படின்னா எப்படி இருக்காங்க உத்தவரோட போகிறார் கண்ணை நான் நம்பவே முடியாது கண்ணை கவுத்து விட்டுருவோம் ஜாகிரதையாக இருக்கணும் நம்முடைய நம்முடைய இதில் நம்முடைய ஒரு ஸ்டேஜில் கர நம்ம தீர்மானம் கரெக்டாக இருக்கணும் அப்போது அவருடைய வீடு வந்து விலை உயர்ந்த வஸ்துக்கள்லாம் அதிகமாக நிறைஞ்சு வந்து அவருடைய ஆசைக்காக அனுபவிப்பதற்காக அனுபவிருக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இருக்கு முத்து சரங்கள் தொங்கிறது கொடிகள் இருக்கு மேலே விதானங்கள் இருக்கு அழகான படுக்கைகள்லாம் இருக்கு ஆசனங்கள் இருக்கு நல்ல வாசனை சுகந்தமான நறுமணம் இருக்கக்கூடிய தூபங்கள் இருக்கும் தீபங்கள்லாம் முழுக்க ஏற்றப்பட்டு அழகா இருக்கும் வாசனையோட இருக்கக்கூடிய அந்த மலர் மாலைகள் புஷ்ப மாலைகள்லாம் அப்படி அலங்காரம் பண்ணப்படும் வீட்டு வரக்கூடிய கிருஷ்ணனை பார்த்து அந்த குப்ஜை சைரந்திரி அந்த வேர்ல்டு பியூட்டி அப்படியே பரபரப்போட ஆசனத்தை விட்டு இருந்தார் கண்ணன் வராரு அப்போ தோழிகளோடு அவளுக்கு தோழிகளோடு இருக்காள் செட் பக்கத்தில் போய் அவளுக்கு வந்து ஆசனம் போன்றவர்களாம் அவரை சுவாகதம் பண்ணி அப்படியெல்லாம் இருக்கு இல்லையா மு முறையான அந்த முறையான முறையில் அவர் வந்து அவரை ஆசனம் கொடுத்தும் முறைப்படி புகாரம் பண்ணுவார் புத்தவரும் அவளால் மன்றாக புஜா புஜாரம் பண்ணப்பட்டார் புத்தவர் கரெக்டாக பண்ணார் அவர் என்ன பண்ணார் அந்த ஆசனத்தை கையால் தொட்டு கீழே உட்காண்டார் தரையில் உட்காண்டார் அவன் உத்தவனுடைய சரியான ஒரு விஷயம் உத்தவனை வந்து கொண்டாட முடியாமல் இருக்க முடியாது இப்போ சிலண்டாக இருப்பேன் அப்படி கிருஷ்ணனும் அந்த லௌக்கிக ஒரு நடவடிக்கை உலக இயல் லௌகிக விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த உயர்ந்த கட்டிலே அழகாண்டார் அமர்ந்தார் இந்த குப்தியான இந்த சைரந்திரி வேர்ல்டு பியூட்டி மிஸ் வேர்ல்டு பியூட்டி இப்ப நம்ம வந்து மிஸ் வேர்ல்டு பியூட்டினே சொல்லுவோம் அவள் வந்து ஸ்நானம் பண்ணி அழகாக நல்லா அதாவது பட்டு வஸ்திரங்கள்லாம் உடுத்திக்கொண்டு நல்லா சுகந்த வாசனைகள்லாம் பூசிண்டு ஆபரணங்கள்லாம் போட்டு புஷ்ப மாலைகள்லாம் நடந்து கொண்டு தாம்பூலம் அப்புறம் வந்து பானங்கள் அதெல்லாத்தையும் அதனால் ஏற்றுக்கொண்டோ எல்லா வாய் எப்படியும் மணக்கம் வெட்கத்தோட புண்ணையோடு கடைக்கன் பார்வை அப்படி இருக்க கிருஷ்ணன் புறத்தில் அப்படி வந்தால் மேலே ஆறாவது ஸ்லோகத்துலேருந்து மேலே பார்ப்போம் மூலத்தையும் சேவிப்போம் பத்தி எட்டாவது அத்தியாயம் ஆறிலிருந்து பத்தி ஆகிய காந்தாம் நவசங்கம கிரிஹா விஷங்கிதாம் கங்கண பூஷிதா பூஷித்தேக்கரே பிரகிருக்கியசையாமதிவேசராமையா ரேமே அனுலேபார்ப்பணபுண்ணியலேசைய रामया, அஹூய காந்திரி விஷங்கிதம் கங்கணூஷிச்சேகரே பிரகியசையேஷியராமையேமேனுபாணபுணியலேசையுருசோ ஜிந்தி அனந்தச்சரோோ மருஜந்தீ தோர்பா தனிரகாந்தம் ஆனந்தமூர்மஹாச்சீர் तप्त अनंत சங்கக்கூஜைய உருர்த்தோ ஜிந்த அனந்த ருஜோ மிரஜந்தி தோர்வா ஸ்தன்க காந்தமூர்மஹாத்த அதிர் சிவம் கையலியம் பிரப்பாபீஸ்வரம் அங்கராே ரமையாச்சம் கையலியா தம் பிரப்பாபீஸ்வரம் அங்கராே ரமையாச்ச அஹோஷித்தமிக பிரேட்டிநி ரோத்ஸே தியத்தும் சங்கம் தே அம்புருண அஹோஷிதமிக பிரேட்டதினச்சிமையமஸ்வகே தியும் சங்கம் தே அம்புருண தே காமவரம் தனுித்துமதோவென்னேதாமகமர்ச்சிதா தாவரம் தவ மானும சகோத்தவெனேதாகமர்ச்சிதம் பத்தாவது ஸ்லோகம் மறுபடியும் பார்ப்போம் ஆறுல இருந்து பத்து மூடத்தை சேவிப்போம் தர்மஸ்கந்தம் உத்தராரதம் நாற்பது பூர்வார்தம் பூர்வார்தம் நாற்பத்தி எட்டாவது அத்தியாயம் இந்த குப்ஜைக்கும் அந்த சைரந்திரியான வேர்ல்டு மிஸ் ப்யூட்டிக்கும் அக்ரூரருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு கட்டம் அகுய காந்தாம் நவசங்கமக் விஷங்கிதாம் கங்கண பூஷி தேகரே பிரகிருக்கிய செய்யாமலி வேச்சராமையா ரேமேனுலே பார்ப்பன நவசங்கமக்ரியா விஷங்கிதாம் கங்கண பூஷி தேகரே பிரதிருக்கிய செய்யாமலி வேச்சராமையா ரேமேனுலே பார்ப்பன புசையம் சயர்த்தோ அனந்தச்சேரோமீர் தனரம் ஆனந்தமூர் சானய உரத்தோன அனந்த ருஜோமீர் தனரம் ஆனந்தமூர் ியம்ாிய துஷாபீஷரம் அந்தராப்பணே துர்கே ரமையாஜனியம் பிரப்பாபீஸ்வரம் அந்தராப்பணேநோர் ரமையாஜன ஆஹோஷிதா பிரேட்டதினிமஸ்வனோத்சகே தியும் சங்கம் தேோஷிதமிகேட்டிமையம் ரமஸ்வனோத்சே தங்கம் தேருகேட்ச தஸ்தியே காமவரம் தத்துவம் மன்யத்துவ சர்வேத ஸ்வதாமகமதம் சஸ்தே காமவரம் தத்துவம் மனுயத்வா ஜமானதான் சகோதரவேன சகோதவேன சர்வேத ஸ்வதாமகம தர்ச்சினம் பத்தாவது ஸ்லோகம் அர்த்தம் சொல்லணும் இந்த நாற்பத்தி ஆறு நாற்பத்தேழு உங்களுடைய அனுபவம் இருந்தால் எனக்கு த தனியாக அனுப்பலாம் ராதேகிருஷ்ணன்